பாடம் எழுபது மக்களுடன் கலந்திருப்பது அவர்களின் கூட்டமைப்பில் இணைந்திருப்பது நல்லதை செய்வதில் இறைவனை நினைவு கூறும் இடங்களில் அவர்களுடன் சேர்ந்திருப்பது நோயாளியை நலம் விசாரிப்பது அவர்களின் மரணம் அடைந்தோர் ஜனாசாவில் கலந்து கொள்வது தேவை உள்ளவர்களுக்கு உதவுவது தெரியாதவர்களுக்கு எடுத்து கூறுவது மற்றும் பல நற்பணிகளை செய்வது தீமைகளை விட்டும் தடுப்பது நோவினை தருவதை விட்டு ஒதுங்கியிருப்பது பிறர் தரும் தொல்லையில் பொறுமையாக இருப்பது இணைநிருத்தல் என்பதுதான் நபி சல்லு அணிஹு வசல்லம் அவர்களின் மற்றும் இதர நபிமார்களின் வழிமுறையாக உள்ளது இவ்வாறுதான் நேர் வழி பெற்ற கலீஃபாக்கள் அவர்களை அடுத்து நபி அவர்களை அடுத்து வந்தவர்கள் அவர்களையும் அடுத்து வந்த முஸ்லிமான அறிஞர்கள் அவர்களின் சிறந்தோர் ஆகியோரின் வழிமுறையாகவும் இதுதான் நபி அடுத்து வாழ்ந்தோர் மற்றும் அவர்களுக்கு பின் வாழ்ந்தோரின் கருத்தாகும் இவ்வாறே இமாம் ஷாஃபி இமாம் அகமது மற்றும் பல மார்க் அறிஞர்கள் கூறியுள்ளனர் அல்லாஹ் கூறும் நன்மை இறை அச்சம் ஆகியவை மீது ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள் ஐந்தாவது அத்தியாயம் இரண்டாவது வசனம் இக்கருத்தை வலியுறுத்தும் வசனங்கள் நிறைய உள்ளன